பொருந்து கூறப்படுகின்ற வனிதாதி விஷயங்களை காண்டல் அடைதல் அனுபவித்தல் கிரவமாய் உண்டாகின்ற பெரிய விருத்தி மோத விருத்தி பிரமோத விருத்திகளும் கூடி என்று சொல்லியாச்சு இனி அகங்காரமே சில பேர்கள் ஆத்மாங்கனா அதாவது ஆனந்த விஞ்ஞானே அது மறுக்கிறாரதுல அகங்கார ஆத்மத்துவ கண்டனம்ய வடிவாம் செய்த வடிமாயுள்ளினை அறிவுழந்தோர்மா என்பங்காரத்தினை விவேகம் இல்லாதவர்கள் நான் தனது அனுபவத்தால் ஆத்மா என்று கூற இருப்பார் புத்திமதவாயெல்லாம் விஞ்ஞான வைகாசு சொல்றது ஏன்னா கர்த்தா தன்மை கர்த்தா நான் போட்டா சொல்றதுனால இது ஆத்மா என்று சொல்கிறார் அதை மறுக்கிறார் ஏன்னா ஆத்மா ஆத்மா விவேகம் இல்லாததுனால சொல்றாங்க என்று சொல்லி இந்த விஞ்ஞான வைகாஸை விளக்கிறதுக்கு இல்லை ரெண்டு பாட்டு சொல்ல வர நீலகுண விசேடமுடு கேட்பித்தும் சூழ்கரணமுடன் வேத்தியமாய் சால உயர் துரிய நிற்காரம் தான் ஆன்மாவன் ராகில் அசேதன வாங்காரம் இளம் அறிவதேதில் ஏனெனில் ஊசிக்கலில் ஊசி சேட்டிட்டு சேட்டித்திடுதல் போலும் வேகாஞ்சுடாமல் நூற்றி வராது பாட்டு சென்ற வேப்பாளர்களில் பஞ்சபோசை பற்றி சொல்லி பிடிச்சார் அதில் அகங்காரத்தை ஆத்மா என்று சொல்கிறார்களே என்பதை மறுத்தார் கடைசியில் இப்போது ஆத்மாவானது இருக்காரம் ஒன்று இருக்கு எப்படி செயல்படுகிறது என்பதை இனி இந்த பாடலில் அடுத்த பாடி விட போற இதன்போரு நீலகுண விசேடம் ஒரு பல அவனுக்கு நீலகுணமாகிய விசேஷத்துடனும் உற்பலமாகிய விசேஷிய அதாவது கருங்கு விலை மலரும் விளங்க அறியப்படுதல் போன விசேஷம் விசேஷனம் விசேஷம் அப்படின்னா குறைந்த காலத்தில் குறைந்த இடத்துல இருக்கிறது குறைந்த அளவு இருக்கிறது விசேஷம் பேர் விசேடியம் அது உடையது பூ என்ன சொன்னால் அதில் குணம் இருக்கு நீலகுணம் நல்லது செம்பரத்திவப்பு குணம் இருக்கு அது கொஞ்சம் பூ காஞ்சா வெளுத்து கூட போயிடும் மாறி போயிரும் அப்படிப்பட்ட குணம் உடையது குணி குணகுடிக சம்பந்தம் சொல்லுவாங்க விசேஷத்த உடையது விசேடிகம் இல்லை விசிட்டம்னு சொன்னாலும் அர்த்தம் அப்படி நீலகுணம் போடு விசேடியவன் நீலோர்புலமாக புஷ்பம் தோற்றுறது குணம் தனியாக பிரிக்க முடியாது அது குணத்தோட கூடிய குணியை சேர்த்து பேசுறோம் ரெண்டு இருக்குன்னு அர்த்தம் என்று சொல்லி விளக்கிறார் தூணதலோடும் என்ன தூளசைத்தோடும் இந்திரியத்தும் நான் கேட்டேன் என்னமிடத்து சுகத்திராதி இந்திரியங்களோடும் நான் சூழ்வன் ஏனே கருணமுடனும் நினைப்பேன் என்னமிடத்து அந்த கருமத்தோடும் சால உயர் துரியன் வேத்தியமாய் நிற்கையினால் மிகவும் உயர்ந்த ஆத்மாவினால் அறியப்படுவதாய் இருத்தறினால் சைரத்தை பற்றி சொல்லும்போது நான் நினைத்தேன் பருத்தேன் இதெல்லாம் சைரத்தை பற்றி அப்புறம் ரெண்டாவது கேட் இதிரியினை பற்றி நான் கேட்டேன் கண்டேன் கேட்டேன் சொட்டேன் போய்த்தேன் எல்லாம் அப்புறம் இணைத்தேன் அந்த கணத்தை ால ஆத்வுலங்க அதுனால ஆத்மா அன்று ஆடவடிவ அாரம் சேலமோடு ஒழுங்காக வெளி புறவிடயம் அறிவது எனில் விஷயங்களை அறிவும் தன்மை எப்படி எனினும் ஊசிக்கல்லிப்பது போலும் போலும் ஆத்மாவுக்கு ஒரு அகங்காரத்தே போய் சொல்றாங்களே அது தேவையில்லைவா அப்படின்னு சொன்னா ஆத்மா விவகாரத்தை ஒண்ணு அறியாது அது சச்சி மாத்தான் இருக்கும் சச்சி மாத்த இருக்கு அது அதுக்கு இடையில அஹங்கார சம்பந்தம் ஏற்படுது ஆத்மாவுக்கு சம்பந்தம் ஏற்படும் போது கரிகங்கள் தூண்டு செய்கிறோம் இன்னும் எங்கள் மனசு இதோட சம்பந்தப்படுது அப்படின்னு கேட்டதுனால அது சேட்டிக்கு வாங்குற அது எப்படி ஜடமாச்சு சேட்டிக்காதுன்னு சொன்னா காந்தி முன்னாலே இரும்பு சேட்டிக்கிற மாதிரி ஜடமாகிய அகங்காரம் சேந்தி முன்னாலே சேட்டி உண்டு என்பது இந்த பாலம் சொல்றார் அப்பலம் கருங்கோவலை மலர் நிறப்பு கொஞ்சம் கூடியம் அகங்காரமாக விசேடியத்திற்கு தோல தேகமும் இந்திரியங்களும் அந்த கருணமும் விசேடமாக இருக்கின்றன என்பது உணரத்தக்கதான் அதனால யாண்டினம் அகங்காரத்துக்கு விசேஷங்கள் தோழசேரம் இந்திரியங்கள் அந்த கருண விசேஷம் விசேஷம் விசேஷம் அது சம்பந்தப்பட்ட அதோடு சேர்ந்திருக்கு பிரிக்க முடியாது எப்படி போய் சேர்ந்த சம்மந்தப்படுமா ஊசி சேட்டிக்கிற மாதிரி சேற்று அதனால சம்மந்தம் ஏற்படும் இந்த மூன்று வேலை சம்மந்தம் அது உண்டு என்பதை சொல்லி அதுக்கு அடுத்த பாட் போன காட்டு மக்கள உணர்வின் பகித்த இதனில் அடங்கும் வழக்கம் உரைப்பின் செய்தாரும் அடங்கு சுளித்த சிறியும் சூரிய பிரகாசத்தை பிடித்து காட்டுகின்ற கண்ணாடி உள்வீட்டிருளினை ஈக்குதல் போலும் துரியன் தன் திரு சந்நிதியில் பிரத்யேக் ஆன்மாவின் அழகிய சன்னிதானத்தில் இயல் ஊழல் சைதன்ய பதிபிம்பம் தனது இயல்பாய் பொருந்தியுள்ள அந்த சேதனத்தின் பிரதிபிம்பம் தன்பால் எய்தல் பெற்றிடுதலினால் தன்னிடத்தில் அடைதலை பெற்றெடுத்தலால் அச்சட ஆங்காரம் அந்த ஜடவடிவ ஆங்காரம் பயில் விடைய உணர்வினோடு இணையில் பொருந்தியிருக்கின்ற கடாதி விடயங்களை அறிவதோடும் கூடி கனவுழன்று பகல் சுத்திதில் அடங்கும் சஞ்சரித்து அறியாம என்று கோரப்படுகின்ற அவித்தையில் அடங்குவதாம் அவ்வழக்கம் உரைப்பில் செய்தாரம் அடங்குறோம் அவ்வாறு நிகழ்தலை கூறிமிடத்து துன்பத்தை தரும் ஆங்காரம் ஒழுங்குகின்ற சுழித்திதெனில் சரி அவித்தை உள்சுவரும் துயிர்கதமும் அன்றி உளித்திய அவையில் பொருந்திருக்கின்ற சூரிய பிரகாசத்தை கண்ணாடி எடுத்த உள்ளே இழங்கும் வீட்டு நீக்கி பொருள் விளக்கம் செய்து அப்படி போல சன்னிதானத்தின் அகங்காரத்துக்குடி கிக்குது நடக்கிற விஷம் அதை பற்றி சொல்லும் அடங்குதல் அடங்கு அன்றி அவித்தியிருக்க ஒரு உருவம் என்றார் அடுத்து பாட்டில் சொல்லுவார் வரும் கால முதலவத்தை மகதத்துவமாம் செற்றி அடுத்து மணிதான் படைத்தலும் துரிய சுடற்பதில் பட்டு முனம் என்னவே நின்று நடுக்கம் என நின்ற வடிவமாகிய தன்னையும் தானியை விளங்கச் செய்வது ஆன்ம ஜோதியம் சர்வாதாரமாக கூறப்படுகின்றோதிய தண்ணியை விளக்கி தன்னை சார்ந்த பொருளை விளக்குது அப்படி போல பிரத்யேகத்தை பின்னர் தொடங்கி வரும் கால கருமனால் பின்பு சங்கிலி போல தொடர்ந்து வருகின்ற காலம் கருமம் முதலிய காரணமாக மகா பிராணவாயுவால் சமீரனும் அர்த்தம் பண்றாங்க அவசையில அது திறக்குது பின்னர் அடுக்கும் முதலாவத்தை பொருந்தும் முதலாவது அவத்தையாகிய மகதத்துவம் என்கிற வாசற்படிய அது அடுத்த நிலையில் பேரும் அடுத்து இருந்தார்கள் வெண்படிங்கும் அணி சேர்ந்திருக்கின்ற சாத்விக அகங்காரம் என்று கூறப்படுகின்ற வெண்மையான படிகமணியானது படிக்க பணியை போன்று கிடையம் ஒருவர் பொருந்தப்பட்டு முன்போலவே கூறுமாறு நிலை பெற்று இருந்தது உளுத்தியில செல்ல சொல்ல சொல்லக்கூடிய அடுத்த நிலை அந்த வெளி வருது வெளி வரும்போது அந்த அகங்காரம் அதனுடைய காரியமானது அகங்காரம் வெண்பொலி போல இருக்கான் பிரதிபுக்கு யோகி இருக்குன்னு அர்த்தம் பிரதிக்குது பிரித்த எப்படி முன்னே அந்த அகங்காரத்தில் பிரதிநிதி தான் சுலுத்தி போனது பரிஞ்சு என்ற பெயர் கார்த்தி வர்றான் என்று இப்படி புரோகம் பண்ணி கோர்றாரு சபனத்தினுடைய விவகாரம் மனமானது உள்ளே போகுதுன்னு இப்ப சொல்றான் இங்க அப்படி சொல்றது இல்லை ஜீவன் போறான்னு சொல்ற அது அவர் சில அஞ்சானும் போது மீண்டும் காலகர்மம் பரிபாகும் போது வெளிவரும் போது அது கதவை திறந்துக்கிட்டு வெளிவருது வெளிவரும் சொல்லக்கூடிய அடுத்த நிலை நல்லதுங்கிற உணர்வுண்டாகிறது அந்த உணர்வோடு அது படிப்பனிபோன் இருக்கின்ற ஆங்காரத்தை பயன்படுத்திரு. அப்படி பிரநிதிமிட்டாக அந்த சுழற்சியை மறுபடியும் என்ன அங்க ஆங்காரம் போறது இந்த சுழற்சிக்கு ஆங்காரம் போறது இல்ல. அங்கே ஆத்மா ஹுடி யாகதி மரைகள்னு சொன்ன பொழுது சுழற்சியை சொன்னா ஜெயம் அது பிரதீமானது யாகதி மரைகள். அப்போ பிரதீபம என்ன? இது பவுன் அஞ்ஞானதி பிரநிதிமிக்குங்க அங்கே. அஞ்ஞான அது சத்து வந்து போறே பாயிருக்கிது. அன்னைக்குமேக்கு மாத்த நான் சௌமத்வங்கரிய ஒன்னு தெரியவில்லை என்பது. அல்லது எல்லாம் மீண்டும் வெளியே வரும்போது அந்த காத்துக்கிட்டே இருக்கிறது பிரதி வெளியே அந்த சம்பந்தம் இந்திர சம்பந்தம் சூழல் சம்பந்தம் அப்புறம் சம்பந்தம் வர நடக்குது வேலை பண்ணதான் என்பது இந்த பாட்டுல வேலைக்காடு ஒன்றில் விளக்கும் முற்பதி தனியில் அடங்க சென்று கனவு நனவெனும் ஒன்றில் நடு மனையில் மனைகளிருடும் நடுவீட்டை விளங்க செய்து பொறியாம் போது பின்னர் இந்திரியங்கள் எண்ணம் ஜன்னல் வாயுகளால் வந்து முதலிய காரணத்தால் எழுகின்ற மகா பிராணவாயினால் நிதிரை ஆகிய மூடவும் உள்ள இருந்து வேற அவசியம் சொல்லிட்டு வர சொல்லி அந்த அகங்காரத்தோட சம்பந்தம் வரை சொல்லி முடிச்சார் கனவு அவசியம் வந்து ஜாகிராசு அப்போ செம முடி கனவு படிக்கமணி அந்த அஹங்கார நல்ல படிகமணி அவித்தை சென்று அடங்க காரணமாக அஞ்ஞானத்தின் கண் போய் அடங்குவதாம் அதனால் இருளும் என்னும் வெளிமுற்றமும் நடுவீடும் ஆகிய இரண்டும் அந்த இவ்வாறு அவை அந்த அகங்காரம் என்னும் படிக மணியினு கண் பிரதிபிம்பித்து இருந்த சீர் பிரகாசமானது தன் முகல் ஆம் தனித்துரிய விளக்கை அடைந்து ஏகமாக தனக்கு காரண வடிவமான ஒப்பற்ற பிரத்தியக் ஆத்மா தீபத்தை அடைந்து ஐக்கியமாக உள்ளே வெளியே உள்ள பாரத அது முறைதான் சொல்லி முடிச்சது மீண்டும் உள்ள பாரத சொல்லா அது போய் அதைப் பிரத்தியக் கத்மா சொல்லக்கூடிய தீபத்தோடு அகத்தம் அடைகிறது சுருதியில பிரம்மத்தோடு அடைகிறார் ஆனாலும் பிரம்மத்தோடு அகத்த விசாரம் தான் விசாரம் வச்சுதான் சொல்றது அது இது போல அந்த காலம் அந்த காலம் தான் ஆங்காரம் பிரதிம்பம் அங்கே அவிச்சல் இருக்கு வேற எங்கேயும் கிடையாது நீ தூரத்துல என்ன பார்த்தோம்னா முகம் கண்ணாடி தெரியுது அது முகம் இருக்கு தெரியாது கண்ணாடி போல கண்ணாடி அதாவது கண்ணாடி இருக்கு அங்கேயே இருக்கு இருந்தாலும் விளக்கம் இருக்கிறது இல்லை அந்த அவித்த இருக்கு வித்தியர்கள் கண்ண சுத்தமான கண்ணடி அது இது கலகமா கண்ணாடி வித்தியாசம் போலணியாக கிடையாது கன்னடி ஒண்ணு கண்ணாடி எடுத்துட்டா அப்புறம் இல்லாம போயிடும் இருக்கிற மாதிரி இதே முத்திரில தான் போர்ணியாக அது வரைக்கும் அந்த சுத்து சத்துவ குணம் என்று சொல்லக்கூடிய அதுல பிரதி அந்த அகண்டா விருத்தி மூலமாக உள்ளது கண்ணாடி ஒன்று தெரியல அப்படி போல அவள் மீண்டும் வரும் வரும்போது அந்த வெளிச்சம் நல்ல கருதிப்படும் அவளை இந்திரியங்களுக்கு பட்டு சோழ சேர்த்தி விளக்கம் மீண்டும் உள்ளே போகும் கதவு போகும்போது கதவு வெடிக்கதெல்லாம் மூடிகம் அப்புறம் உள்ள போய் சரணு சொல்லக்கூடிய கதவு திறக்கும் உள்ள போனவரும் மூடிகம் அவிச்சின்னு சொல்லக்கூடிய சுவர் மாதிரி மீண்டும் விடுவரும் இதான் நான் போறதால செய்கிறது என்பதையும் இதுவரைக்கும் விளக்கி சொன்னார் பாவா பாவங்கள் இலங்கு அவிகாரமாகும் உய்துணரும் உயிர் வேறொன்றிருந்தும் உரைத்தான்விற்கு வேத்தியமா தனிர் ஜடாஜடாய் அத்தமதியின் முன்பின் போல் ஒளி இளதேக்கு ஆகும் சீர்ச்சாயை ஆன்மாவுடனாம் புணர்ச்சியும் இந்த பொருகி உழ்த்து உணரும் அகங்காரத்தினது தோற்ற ஒழுக்கங்களை நிறுவிகாரமாக இருந்து அறிகின்ற உயிர் ஒன்று வேறு இருத்தலினால் ஆத்மாவாகிய ஒரு பொருள் இதற்கு வேறாக இருப்பதால் என்றும் உரைத்த அகம் ஆன்மா என்று அறிகேன் எக்காலத்தும் இருகாரம் கோரப்பட்டு வந்த ஆங்காரம் ஆத்மா அன்று என்று அதனை நீ அறிவாயாக சொப்பனம் சுடுத்து அப்புறம் சுடுத்து சொப்பனம் மீண்டும் ஜாக்கரம் இப்படி போயிட்டு வரும் இருக்கு இந்த ஆங்காரம் ஆனால் இந்த ஆங்காரம் ஆத்மா அல்ல இதற்கு அதிட்டானமாகிய ஒரு சாதனம் இருக்கு அச்சாதனத்தை முன்னிலையே சேட்டிக்குது அதனால ஆங்கான ஆத்மா ஆகாது என்பதை தெரிந்து கொள்வோம் யாரு புறம்பு வைத்த விடயங்கள் விஷயங்களுக்கு ஆத்மா ஆன்மாவாய் பரமாத்மாவிற்கு வேத்தியம் ஆதலின் பிரத்யேக ஆத்மாவிற்கு அறியப்படுவதாய் இருத்தலால் ஜட அஜடம் அத்தம் அதன் முன் போல ஒளி ஆய் முகம் பார்க்கும் கண்ணாடியின் முன்புறம் போல பிரதிபிம்போக்கிய பிரகாசமுடையதாம் பின் ஒளி இடது ஆம் பின்புறம் போல பிரகாசம் இல்லாது ஆகின்றன அதான் கண்ணாடிக்கு முன்பக்கம் நல்லா இருக்கும் பின்பக்கம் ரசம் போதிய இருக்கும் ஒளி இருக்காது அதான் கண்ணாடி ரசம்போதுனால ஒளி போதிரும் பிரேமிக்காது அது எந்த கண்ணாடி வச்சாலும் சரி அந்த கண்ணாடி வச்சுக்கிட்டாலும் சரி அந்த காலத்தில் செப்பு தகவல் தான் கண்ணாடி இந்த கண்ணாடி எல்லாம் கிடையாது அப்படின்னா பழங்காலத்தில் போல வந்தபோது கண்டுபிடிச்சான் நாட்டுக்கு சரக்கு இல்லது மேல்நாட்டில் கண்டுபிடிச்சது அப்போது செப்பு தகுடு இருக்குல்ல அது நல்லா பாலிஷ் போட்டுருது இப்போ முகம் தெரியுது இப்போ எவர் பாலிஷ் முகம் தெரியுதா இல்லையா அப்படி அது செப்புத் தகுடு நல்லா தெரியும் நல்லா பாலிஷ் நல்லா பண்ணிடுவாங்க இப்போ முகம் நல்லா தெரியுது அதுதான் கனாடி அந்த காலத்தில் அது பெரிய கிணாடி செஞ்ச கிணாடி கைப்பிடி எல்லாம் வச்சுக்குவாங்க தயார் பண்ணி அது முன் பக்கம் சுத்தமாக இருக்குது அடுத்த பக்கம் இருக்குமா புணர்ச்சி ஆம் அங்காரத்திற்கு சோழசிரத் தியாகத்திற்கும் சிதாபாசனுக்கும் ஆத்மாவிற்கும் இவ்மூன்று சம்பந்தம் ஆகும் அடுத்த பாட்டு சம்பந்த வெம்மை முதலறிதல் விளைவாகி கருமசமா நான் அறிந்தேன் எனலால் தப்பரிய தீர்ச்சாயுடன் வாங்க சம்பந்தம் சிறு முதல் முத்தி அளவாகி ஒய்பறிய இயல்பாகும் நான் கருத்தன் எனலால் உணர்ச்சியில் ஆன்மாவுடன் அனைதின் சம்பந்தம் இல்ல நூத்தி ஆறாவது பாட்டு முன் பாடல்களில் இந்த சொல்லி முடிச்சார் அதன் பிறகு பதார்த்திய சம்பந்த திரயம் பதார்த்தியம்னா அர்த்தம் அது மூன்று இருக்கிறது என்பதை முன்பாட்டில் கடைசியில் ஆரம்பித்து அதை விளக்கிற அந்த மாநில இதன் பொருள் நான் வெப்பினேன் எனலால் அவற்றுள் தாவமடைந்தேன் நான் என்று கூறுதலால் சிப்பதிபிம்பம் மேவும் ஆங்கார சம்பந்தத்தால் சிதாத்மாவின் பிரதிபிம்பத்தை பொருந்தியிருக்கின்ற ஆங்காரத்தினர் சம்பந்தத்தால் மெய்ப்படுவ வெம்மை முதலன அறிதல் கரும விளைவாகி கர்மசம் ஆம் தூண தேகத்தில் உண்டாகின்ற உஷ்ண முதல் யோகத்தை உணர்தல் கர்மத்தால் உண்டாகின்றாம் நான் அறிந்தேன் எனலால் தப்பு அறிய சிச்சாயை உடன் நான் மூன்று காலங்களும் அறிகின்றேன் என்று கூறுதலால் கடாசித்திரதி பிரதிபிம்பத்துடன் சம்பந்தம்ங்காரத்தில் சம்பந்தமானது சிறுட்டி முதல் முத்தி அளவு ஆகி பொய்ப்பு அறிய இயல்பு ஆகும் பிரபஞ்ச சிருட்டி தொடங்கி ஜீவர்கள் மோட்சமடையும் அளவும் மெய்யந்திருக்கும் சகஜ ததாத்மியம் ஆகும் நான் கருத்தன் எனலால் உணர்ச்சியால் ஆன்மாவின் உடன் சம்பந்தம் இதற்கு நான் கருத்தா போக்தாவென்று கூறுதலால் எதனோடும் எவ்வகையாலும் சம்பந்தம் இல்லாதிருக்கின்ற பிரத்யேக ஆத்மாவுடன் அவ் அகங்காரத்திற்குள்ள சம்பந்தத்தை அடுத்த பாட் ரெண்டு பாடல் அதாவது இந்த சாஸ்திரப்படிக்கு விஞ்ஞான வைகோசம் அகங்காரமும் ஞானேந்திரங்கள் சொல்லப்படும் மற்ற சாஸ்திரங்களை புத்தி என சொல்லுவாங்க அப்படி இருக்கிறதுனால ஆங்காரம் விவகாரம் பண்ணுவது ஆத்மா பண்ணுவதில்லை என்று முன்ன சொல்லி முடிச்சார் ஆனாலும் ஆங்காரம் செய்யறதா தெரியலையே ஆத்மாதான செய்யுது எல்லாத்தையும் அறியுது ஆத்மாவது அஹங்காரம் செய்யறதா ஒண்ணு தெரியலன்னு முன்பாடில் ஒரு இடத்துல கேள்விக்கு வந்து சம்மந்தப்படுது சம்பந்தப்பட்டது விவகாரம் நடக்குது சேட்டிக்கிற மாதிரி அதிஷ்டானமாகிய கோடத்தன் முன்னாடி சேட்டிக்குது அதை பத்தி இந்தியாவில் சேட்டிக்கிறது கர்மஜா தாதாத்மியம் பிரம்மஜ தாதாத்மியம் அது மேல சகஜாதாத்மியம் சகஜ தாதாத்மியம் என்று மூணு விதமாக சொல்றார் கர்மஜ தாதாத்மியம் என்பதை முதல்ல விளக்கிறார் அதாவது அகங்காரத்திற்கும் உள்ள சம்பந்தம் ஜென்மங்கள்ல செய்த கர்மங்கள் ஈடாக இப்ப சரீரம் கிடைச்சிருக்கு சரீரத்திற்கு அகங்கார சம்பந்தம் கர்மஜ தாதாத்யம் கர்மத்தினால் உண்டால ஒற்றுமை சம்பந்தம் ஆங்காரத்துக்கும் இந்த சைரத்துக்குள்ள சம்பந்தம் ஆங்காரம் செயல்படுறது காரணம் ஆத்மா சனிதாசத்தை தான செயல்படுவது அப்படி செயல்படும் போது அதுக்கு சைரத்தோட சம்பந்தப்படும் போது கர்ம ஜாதாத்மியம் அது எப்படி எப்படி நான் உடம்பெல்லாம் சூடா இருக்கு என்று சொல்வதுன்னு இந்த சொல்றார் அது எப்படி சூடாக இருக்கு என்பது ஆங்காரத்துல சம்பந்தம் உண்டாகுது அல்லது நான் பருத்தியன் நிலைத்தேன் கட்டையை நட்டேன் எல்லாம் ஆங்காரத்துல சம்பந்தம் ஆங்காலத்துக்கே சரி சம்பந்தம் உண்டு சம்பந்தம் இருக்கிறதுனால தான் அந்த விவகாரம் நடக்குது அதன் பிறகு ரெண்டாவது பிரம்மசாராத்மியம் ஆத்மாவுக்கும் ஆங்கால சம்பந்தம் உண்டு மைக்கம் பிரம்மஜா பிரம்மன்னா மயக்கம் மைக்கத்தான் உண்டான சம்பந்தம் அது என்ன நான் கர்த்தா போக்தா அப்படிங்கிறது ஆத்மா கர்த்தா போக்தா இல்லை ஆத்மா அகர்த்தா போக்தா இருக்க ஆத்மாவுடைய அகர்த்தா போக்தாவை மறைத்து கர்த்தா பக்தமே சொல்லுது அகங்காரத்துக்கும் ஆத்மாவுடைய சம்பந்தம் இது பிரம்மஜா ஆத்மாநாந்த முற்றி முன்னச்சு அவர் அதன் போல சகஜ தார்ப்பியம் சகஜ சகஜா உடன் பிறப்பம் கூடவேறதுன்னு அர்த்தம் எப்போது சேகரித்துல ஆங்காரம் உண்டாச்சோ அப்போதே பிரதிபிக்குது பகல் காலத்தில் தரையில் ஒண்ணுமில்லாமல் இருக்கு சூரிய பிரதிபிதில்ல ஒரு பள்ளம் வெட்டி தண்ணி ஊற்றிருங்க பிரதிமையை உடனே வந்துடும் பிரதிபிக்க போகுது அதுபோல பிரம்மத்தின் முன்னிலையில் அந்த காரணம் தோற்றி அகங்காரம் போது எப்போ உண்டாச்சு அப்ப அது எதுவரைக்கும் ஜாக்கிர முதல் மோட்ச பரியந்தும் செயல்படும் முதல் மோட்ச பரியந்தும் செயல்படுறதுனால இது என்ன உணர்வு நமக்கு கால நிர்ணயம் பண்ணணும் காலங்கள் நான் சென்ற காலத்தில் இருந்தேன் இக்காலத்தில் இருக்கிறேன் இருப்பேன் இப்படி நான் காலத்தையோடு சம்பந்தப்படுத்துறது காலத்தோடு சம்பந்தப்படு சகஜமா அதாவது சகஜம்னா ஆத்மாவின் பிரதம்பம் ஆத்மாவும் காலம் இல்லை காலம் இல்லாத இது சம்பந்தப்படும் இது கர்மா மாய மாயா காரியத்தின் அந்த ஆத்மாவுடைய சம்பந்தத்தை வைத்து கடக்குனது அப்போ அந்த காலத்தை அப்படி இப்படி காலங்களை அபேதப்படுத்தி பேசுறது இது சகஜம் புனிஜத்தில் அப்படி இருந்தேன் இப்போ புண்ணியம் செஞ்சாக்கா அர்ஜனத்தில் நல்லா இருப்பேன் அல்லது சின்ன வயசில் அப்படி இருந்தேன் இப்போ இப்படி இருக்கேன் இப்படின்னு காலங்கள் கால சம்பந்தம் உண்டாக்குது முன்னே சொல்லப்பட்டது கர்த்தா சம்பந்தம் உண்டாகிறது ஆங்காரத்துக்கும் சரீரத்துக்குள்ள சம்பந்தம் என்ன சம்பந்தம் கர்மஜாதாத்மியம் ஆங்காரத்துக்கு ஆபாசனுக்குள்ள சம்பந்தம் சகஜாதாத்மியம் ஆத்மாவுக்கும் சம்பந்த சம்பந்த அது என்ன சம்பந்தம் சகஜம் இல்லை சகஜாத் சொல்லியாச்சு இது வந்து பிரம்மசாரம் ஆக இந்த மூன்று சம்பந்தங்கள் ஏற்படுறது காரணம் ஆங்காலங்க ஒரு சாமர்த்திய இருக்கு அப்படிங்கிற வெப்பினிய நான்பதி பிம்பந்தான் வெம்மை முதலியவர் அறிதலால் அறிதல் கர்ம விளைவாகி கருமஜம் ஜான உற்பத்திய அழுத்தம் கருமஜம் நிறுத்திக்கினது நான் அறிந்தேன் எனலாம் தற்போதைய சிற்சாயை உடன் அவ் ஆங்கால சம்பந்தம் சீட்டி முதல் முத்திய அளவாகி பொய்பறி இயல்பாகம் சகஜம் அர்த்தம் சுபாவ சகஜம் இயல்பு எல்லாம் ஒண்ணுதான் இயல்பாக உடன் ஆங்கார சம்பந்தம் சீட்டி முதல் முத்தியளவாகி இயல்பாகும் அது வரைக்கும் சே இலக்கணம் அப்புறம் பிரம்மஜாதார்த்தியம் நான் கருத்தாயனால் புரட்சியில் ஆன்மாவுடன் ஆன்மாவின் அனைத்தின் சம்பந்தம் அடுத்த பாடல இசைப்புல பிராந்தி ஜென்யமாகும் பிராந்தி ஜென்யம்னா பிரம்ம ஜாதாத்யம் அர்த்தம் பிராந்தியா பிரம்ம்தான் ஆத்மா குறிக்கும் அல்லது பரம்புள்ள குறிக்கும் பிரமம் பி சொன்ன மயக்க முகம் மூணாவது செப்பு திருசிய விவேகம் தான் அது வரைக்கும் முடியுது ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டிலிருந்து நூத்தி பாட்டு வரைக்கும் திருச்சி வீகம் சொல்லி முடிகிறார் இதுவரை இந்த ரெண்டு வரிவாட திருச்சி வீகம் முடிந்து வரும் அதன் பிறகு ஏழாவது சொல்ல போறார் எப்படி போக்கொண்டு போறார் பிராந்தி இவை முழுதும் விவேகம்தான் பரோட்சபரோட்சதல் உறும் சோக நிவிற்த்தி அதின் மீது ஒரு நிறங்கிசா திருப்தி அனுமவத்தை திசை புரிதல் உறும் காவனவாம் இவற்றின் திறமணைத்து முறை பிறாதி இனி எடுத்து முழிவாம் முன்பாடு தொடர்ச்சி இசைப்பில் அது பிராந்தி ஜென்னியம் ஆகும் ஆராய்ந்து கூறும் இடத்து அச்சம்பந்தம் பிரம்மஜாதாத்மியம் சம்பந்தமாம் அது பிரம்மஜாத சம்பந்தம் என்னும் இவை முழுதும் செப்பு திருச்சி விவேகம் என்று எதுகாரும் கூறி வந்த இவ்விஷயம் அனைத்தும் மித்தை என்று கூறப்படுகின்ற திருச்சி விவேகமாகும் கடைசியை கீழே பாருங்கள் திருசி வேகம் முட்டிட்டு இங்கே போடுது இங்கே தான் போடணும் திருசி வேகம் ஆக இந்த ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டில் நூற்றி ஆழாவது பாட்டின் ரெண்டு முன் ரெண்டு வரி வரைக்கும் திருசிய வேகம் சொல்லி முடிகிறான் முதல்ல திருக்கு வேகம் சொன்னார் திருசி வேகம் திருக்கன்னா பார்ப்பவன் ஆத்மான அர்த்தம் திருசியவன்னா பார்க்கப்படும் பொருள் மாயை மாயாக்காரின் அர்த்தம் சொல்லி முடிச்சாச்சு இனி இந்த ஜீவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள சம்பந்தங்களை சொல்லி சம்பந்தங்கள் மூலமாக அவன் துக்கம் அது நிவர்த்தி அடைவதும் சொல்ல போறான் அதன் ஜீவன் புத்திகளை சொல்வார் பின்னால இவ்வளவுதான் இதே விஷயங்கள் பின்னால் நடக்க போகுது அதனால் ஜீவர்களுக்கு இந்த மாய மயா காரியங்களால் வரக்கூடிய லாபகஷம் என்னான்னா அஞ்ஞான சத்த பூமி என்று அதில் சொல்கிறார் அது வேண்டியதில்லை ஏழு அவசியங்கள் இவருக்கு ஏழு அவசிய கொண்டாங்கிறார் அது ஏழு அவசியங்களை சொல்லி அதில் முன்னால பந்தத்தையும் பின் அவசியங்கள் முத்தியும் கொடுக்குங்கிறார் அதாவது அஞ்ஞானம் அதன் காரியமாக ஆவரணம் விட்சேபம் ரெண்டு அதன் இந்த மூணு இந்த மூணு தான் பந்தத்தை கொடுக்கிறது அதன் பிறகு பரோட்ச ஞானம் அபரோட்சி ஞானம் அபரோச் ஞானத்தினால துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி இது ஏழு பே வரிசையாக வரப்போகுது அதனால் மூணு பந்தம் கொடுக்க போல கொடுக்கறது இந்த பரோட்ச ஞானம் அபரோட்சியான சாதனம் சாதனத்தினால் பயன் வந்து திரட்ட திருப்தி பிற அதாவது தடையற்ற ஆனந்தம் துக்க நிவர்த்தி ஆனந்தம் என்று இது மூணு பிரிவாக இதில் பிரிக்கப்படுகிறது இனிமே சொல் ஆரம்பிக்கிறோம் இனிமேனா இந்த சம்பந்தத்தில் வரக்கூடிய ஜீவனுடைய நிலைகள் சொல்ல வரும் இனிமே இருப்போம் முதல்ல இளவரச சொல்லி இலவச பந்தத்தை கொடுக்க முன்னாடி அபியாசம் இல்லவசை அனுபவம் அதாவது பயிர் இரண்டு அவசைகள் சாதன விவேக ஏழ அவஸ்தை அஞ்ஞானம் ஆவரணம் மிக்க விட்சேபம் இனிமேல் கூறுகின்ற அஞ்ஞானமும் ஆவரணமும் துன்பம் மிகுந்த விஷேபமும் இந்த மூன்று மதந்து கொடுக்கிறது பரோட்ச அபரோட்சும் சோக நிவர்த்தியும் பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானமும் இருக்க இது அபியாசம் இது இது சாதனமான நிந்திக்கப்படுவதாக இருக்கும் துன்ப நிவர்த்தியும் அதன் வரும் நிரம்ச திருப்தி அத்துப பின் பின்னர் வார நிற்கின்ற ஆனந்தம் இந்த ரெண்டும் பயன் ஏழு அவசைகளில் மூன்றாவசிய பந்தமும் ரெண்டாவது சாதனமும் அபியாசமும் கடைசியில இரண்டாவசை இருக்கின்றன அவஸ்தை ஏழும் என்கின்ற ஏழு அவஸ்தைகளும் திசைப்பு உறுதல் உறும் மயக்கம் அடைந்திருக்கின்ற ஜீவர்க்கு ஆவண ஆம் இவர்களுக்கு உடையதாம் ஏழாவது ஜீவருக்கு தான் இவற்றின் திறம் அனைத்தும் இவ்வேளவசைகளின் வகை அனைத்தும் முறை பெறாது இனி மொழிவாம் கிரமம் தவறாது இனிமேல் எடுத்து கூறுதும் அடுத்த பாட்டில் இந்த ஏழவசை வந்து விளக்கம் சொல்ல போறார் திகைப்பு என்றது எதையை நோக்கி திசைப்பு என திருந்து நின்றது இது இலக்கணம் திருச்சி வேகங்கிற முட்டிட்டு இங்கே போடணும் போட்டாச்சு ஆக இனிமே இந்த ஏழவசையை பற்றி அடுத்த பாட்டில் விளக்கம் சொல்ல போறோம் திஷ்டாந்தாட்டாந்தம் மோர்சித்து போலியாம் ஜீவனு முன்னமொரு தன் சொருபமாகிய பேருளியாம் முதற்குரிய நிலை அறியாதிருந்திடல் அஞ்ஞானம் பின்னொரு காலுயிரியல் புகூருமிடத்தின்று பிரத்யகான்மா தோன்றா தினும் கலக்கமிரண்டும் பன்னியவஞான காரியமாகுமென்ன பகர்தருகும் ஆவரணம் என்பர் பலகலை கற்றுணர்ந்தோர் நூற்றி எட்டாவது சாதன சாதிவேகம் இதன் பொருள் புல்நெறிகொள் குடும்பி ஆய் அற்ப செயல்களை மேற்கொண்டுள்ள சம்சாரப்பட்டுள்ளவனாய் வலி அருவோர் சித்து போலி ஆம்ஜீவன் தனதி நிச வடிவத்தை அறிதற்கு வலிமையற்றிருக்கின்ற ஒரு கிதாபாசனாகிய ஜீவன் உயர் சுருதி விசாரத்தின் முன்னம் வித்தைகளுக்கு உள் மிக உயர்ந்துள்ள வேதாந்த விசாரம் செய்வதற்கு முன்பு ஒரு தன் ஒப்பற்ற தனது நிச வடிவமாயிருக்கின்ற பேர் ஆ முதல் துரியநிலை அறியாது இருந்திடல் அஞ்ஞானம் மிகுந்த சுயம்பிரகாசமும்பாதான ஜத்காரணமும் ஆகிய துரியநிலை என்னும் பிரத்யேக் பரமாத்மாவை அறியாது இருந்த தன்மையே அஞ்ஞானமாம் பின் ஒருகால் உயிர் இயல்பு கூறும் இடத்து பின்னர் உண்மை உணராதுவோன் ஓர் சமயம் பெரியோர் சிதான்மாவின் இலக்கணத்தை உபதேசிக்கும் இடத்து பிரத்யேக் ஆத்மா இன்று தோன்றாது எனும் கலக்கம் இரண்டும் பிரத்யேகாத்மா இல்லை இருந்தால் தோன்றாதா என கூறுகின்ற அவனுக்குள்ள அசத்தாபாதக ஆவரணமும் அபானாபாதக ஆவரணமும் என்னும் மறைப்பிரண்டும் பலகலை கற்று உணர்ந்தோர் பள்ளிய அஞ்ஞான காரியம் ஆகும் என்ன பகர்தறு ஆவரணம் என்பர் பல சாஸ்திரங்களை இயந்திரி பெற கட்டு பெரியவர்கள் அஞ்ஞானத்தின் காரியமாகும் என்று கூறப்படுகின்ற இருவித ஆவரணம் என்று கூறுவர் இப்போது அவசைகளை விளக்கிறார் நான் உண்மை சுவரூபம் குடும்ப சம்பந்தம் நான் குடும்பி நான் கட்டப்படுகிறேன் நான் பெரியவன் சின்னவன் நான் பணக்காரன் ஏழை பலசாரி பலம் இல்லாத இப்படிப்பட்ட பாவனில்லா வர்றது காரணம் அஞ்ஞானம் தான் அந்த அஞ்ஞானத்தின் காரியம் ரெண்டு ஆவரண விட்சாமும் ரெண்டு பேரு அது அசத்தா பாதக அவனா பாதக அந்த ஆவரணத்தை பற்றி சொல்றார் இப்படி சச்சரங்கத்தில் நீ பிரம்மசுவரமா இருக்கிறாய் அப்படின்னு பிரசை வந்தோம்னா பிரம் இல்லை பிரம்மா அது ஒன்றாது ப்ரோம் கிடையாது என்பது அசத்தாபாத ஆவணம் பேர் இல்லை என்பது இல்லைப்பா நீ பிரம்மஸ்வரன் தான் அவர் இருந்தால் விளங்கணுமா இல்லையா விளங்கவில்லையே என்பது ஆபானம் அப்புறம் விளங்கவில்லை அர்த்தம் பானம் பானம்ன்னா விளக்கம் ஆபானம்ன்னா விளங்கவில்லை அர்த்தம் இது ரெண்டு பேருந்தார் அந்த ரெண்டு பேரை பற்றி இந்த பாடலி முடிக்கிறார் அடுத்தது உச்சா மக்கள்லாம் சொல்ல போகிறார் ஆகவே அஞ்ஞானம் மறைக்கிறது ஆத்மா உண்மை சுரம்ப தெரியவட்டா மறைக்கிறது அஞ்ஞானம் அப்படி அஞ்ஞானம் மறைக்கும் போது இது பொண்ணு விசேஷத்தினால ஒரு விளக்கம் வரும்போது அது ரெண்டா பிரிஞ்சு மறுக்குது ஆவரணம் மறக்குது அது ஆவரணம் ரெண்டு பிரிவு அதான் முன்ன சொன்னது இல்லை விளங்கவில்லை என்ற அர்த்தம் பிரமையாவது ஒன்றாவது பிரம இல்லை இருக்குன்னு சொல்லியா ஏன்னு விளங்கலையே நான் பிரம்மா இருந்தா கஷ்டம் போலியுக்கமா இருக்கேன்னு சொல்றேன் ரெண்டா பிரிஞ்சு சொல்லுது ஆக இந்த அளவுக்கு இந்த சொல்றாரு அடுத்த பாடல சொல்ல போறேன் அடுத்த ஆண்டு அடுத்த அப்புறம் கருமபல போன்ற உரைத்தல் விட்சேபம் சுருதி குரு உண்மை உரையால் உண்டு அறிதல் அசத்தென்றும் நிறைத்த முதலாவரண நிவர்த்தகமா பரோட்சம் நீ பிரபம் எனும் வேத மொழி விசாரத்தால் வரத்துரிய நான் எனவே அறிந்திடுதல் அபான ஆரணம் நிவர்த்தகமாகும் அபரோட்ச ஞானம் உ சொல்ல ஆரம்பிக்கிறார் கருத்தனும் கர்மத்தை செய்யும் கர்த்தாவும் உன் கர்மபலம் சிறந்த கர்மபலத்தை அனுபவிக்கும் போத்துருவம் தானாய் கருதி போக்தாவும் தானாக் எண்ணி தேகாபிமானி அறிக்கின்ற ஜீவனே உடம்பிமானியாகும் ஜீவன் உரைத்தல் அருண் உட்சேபம் சசத் என்று கூறற்கரிய உட்சேபம் எனப்படும் இப்பறானம் சுருதி குரு உண்மை உரையால் உயிர் உண்டு எனவே அறிதல் வேதமும் குருவும் கூறுகின்ற சத்தியவசனமாகிய அவாந்திர வாக்கியத்தை கேட்ட விஸ்வாசத்தால் தத்துவம் பதங்களின் இலட்சிய பாகமாகிய விரவம் அல்லது சுத்தாத்மாவை சுத்தாத்மாவாக இருக்கின்ற சுத்தாத்மாவை இருக்கின்ற சுத்தாத்மாவாக அல்ல சுத்தாத்மாவாக நிறைத்த அசத்து முன்னர் கூறிய பிரத்யேக பின்ன பிரம்மத்தை இல்லை என்னும் முதல் நிவர்த்தகம் ஆம் முதலாவது ஆவரணத்தை நிவர்த்திப்பதாகிய பரோட்சமாகும் நீ பரமம் எனும் முடி மொழி விசாரத்தால் நீயே பிரமென்று கூறுகின்ற சமவேத மகாக்கியத்தால் வர துரியன் தான் எனவே அறிந்திடுதல் யாவற்றினும் சிறந்துள்ள பிரத்யக் அபிந பிரமே தான் என்று வளர்தலே அபானா ஆவரணம் நிவர்த்தகம் ஆகும் அபரோட்சானும் பிரத்யக் கபிண்ண பிரமத்தேயில் பிரமத்தையும் இருந்தால் தோன்றாதா என்னும் ஆவரணத்தை நிவர்த்திப்பதாகிய அபரோட்ச ஞானமாகும் அந்த நாக்கு அடுத்து அது ஆவுக்கு அடுத்து போட்டுக்கணும் ஆவரணம் இப்போ உட்சேபம் சொல்ற என்ன விஷேபம் கர்த்தா போக்தா நான் நான் கர்த்தா போக்தான் தேகாபிமானியால் சொல்றது அது போக்குறது என்ன அப்படின்னா பரவல் போகும் நான் கருத்தா இல்லை அவர்த்தா என்று சாஸ்திரம் சொல்லுது பரவல் இது போகுது அதாவது முதல்ல ஆவணம் ரெண்டா பிரிஞ்சு சொன்னோம் அந்த ஆவணமானது முதலில் பிரமம் இல்லை என்று சொன்ன அப்புறம் பிரம்மம் இருந்தா விளங்காதா என்று ரெண்டு விதம் அதில் இல்லை என்பதை போக்குறது பரவஞானம் பிரம் உண்டு என்பது பரவஞானம் நான் நீயே அந்த பிரமம் என்று சொல்லும் போது ஆம் நானே சொல்லும் போது அவரோச்சம் ஆகும் என்று பின்னர் சொல்றார் ஆக அதனால அதத்தா பாவது ஆவரணம் போகும் விலங்குள்ளீங்க வித்யாபம் நீங்கிறதுக்கு போனதற்காக வித்யாமம் போயிடும் விஷயம் அபிமானம் இருக்கிற வரைக்கும் விஷயம்தான் அபிமான விஷயம் போயிடும் குருபத்தில் அரிமானம் வரும்போது இதெல்லாம் தானாக போயிடும் ஆகவே உட்சேபம் என்று சொல்லக்கூடிய அது சத்ய ஞானம் வரும்போது போயிடுது அப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த துக்க நிவர்த்தி ஏற்படுது அந்த துக்க நிவர்த்தி தான் இங்கே உச்சேபத்தை போக்குது அதான் உச்சேபம் போனால் துக்க நிவர்த்தி உண்டாகும் அப்புறம் மரமானதான் பராப்தி உண்டாகும் தான் ரெண்டு பையன் உட்சேபத்தை போக்குறது ஒன்று அதன் பிறகு ஆனந்த உண்டாக்குறது ஒன்று ஆகவே பரோட்சம் அபரோட்சம் என்பதை அந்த அசத்தாபாத ஆவணத்தை போக்குறது பரோட்சம் என்றும் அபானாபாதத்தை போக்குறது என்று சொல்லப்படும் இந்த அபானாபாத ஆவணம் போச்சுன்னு சொன்னால் போயிடும் விட்சேபம் போச்சுன்னு துக்க நிபத்து ஏற்பட்டு ஆனந்தப்படாச்சும் இதே அவசியம் சொல்ல முடியிறாங்க தூரிய நிலை அடைந்ததற்கின் நான் கருத்த நான் போத்திருவென்னும் ஜீவ உருத்துக்ககமகிடுதல் சோக நிவர்த்தி நாம் செய்தே அடைதல் உரும் பலனை பலன் அனைத்தும் அடைந்த நாம் என்றமைதல் பருவி நிறங்குசா திருத்திய இரண்டும் அபரோட்ச பலமாகும் அறிவுருவாமான் மாவிற்கென்றும் இளவரசை சாஸ்திரங்கள சொல்லப்பட்டிருக்கலாம் கைவித்துக்கே மற்ற நல்ல விசாரமா சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த ஏழைகளில் முதல் மூன்று அவசியங்கள் பந்தம் ரெண்டு அவசைகள் அபியாசம் மூன்றாவசை அப்புறம் ரெண்டு அவசைகள் பலன் சொல்லப்படும் இது ஏழு அவசைகள் எல்லாருக்கும் இருக்கின்றன அந்த மூன்று முதல் மூன்று அவசியங்கள் அதாவது அஞ்ஞானம் அஞ்ஞானத்தின் காரியம் இது சொல்லப்படுது அஞ்ஞானம் என்ன செய்வதை பிரம்மத்தை மறைக்குது பிரம்மத்தை மறைக்கும் போது சட்சம் சகாசத்தின் மூலமாக பிரம்ம பிரசங்கம் வரும்போது பிரம்மம் உண்டு அப்படின்னு சொன்னாக்க அந்த அஞ்ஞானத்தின் காரியம் ரெண்டு பிரிவாக பிரிவுது ஒன்று ஆவரண விட்சேபம் அந்த ஆவரணும் ரெண்டு பிரிவு அசத்த ஆவரணம் அபான் ஆவரணமும் ரெண்டு பிரிவு அசத்வாபாதகாவணும் அவானாபாதகாவணும்னு சொல்லுவார்கள் ஆபாதம்னா செய்து அர்த்தம் அசத் இல்லை என்பதை செய்து செய்தல் அவானம்னா விளங்கவில்லை என்பதை செய்வது அந்த அசத் ஆபரணம் என்ன பண்ணது ப்ரமம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பிர உண்டு சொல்கிறார் சாஸ்திரத்தில் சத்சங்கத்தில் ஒன்னால் சொல்றாரு இல்லை ஏன் இல்லைன்னு சொன்னால் இருந்தால் விளங்காதா அப்போ அப்படிங்க அப்புறம் விட்சேபம் அதனால நான் அஞ்சானி நான் கர்த்தன் நான் போக்த்தன் நான் துக்கி என்று இந்த மாதிரி செய்கிறதுனா விட்சேபம்னு பேர் துக்கம் விட்சேபம்னா ரெண்டு அர்த்தம் உண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு வித்யேபசக்தின்னு பேர் பிரபஞ்ச காலமாக சக்தி வித்யேபசக்தின்னு பேர் இங்கே மனதில் துக்கம் இருக்காது வித்யாவும் தான் பேர் எனக்கு ரொம்ப விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரே அர்த்தம் தான் ஆனால் இடத்துல கொஞ்சம் வித்தியாசம் பாவனை பண்ணுறோம் அது என்ன வித்யோம்னு சொன்னால் பரிணாமனு அர்த்தம் பரிணாமம் மாயின் பரிணாம பிரபஞ்சம் இங்கே மனதின் பரிணாமம் சஞ்சலம் சஞ்சலம் துக்கம் அதான் வித்யோன்னு பேர் தோற்றம் வித்யா தோற்றம்னு அர்த்தம் உண்டு இல்லையே பண்ணு அவனா இன்னும் திடம் பண்ணது இருந்தால் ஏன் விளங்காதுன்னு கேள்வி திடம் இன்னும் திடம் அந்த ரெண்டையும் பிரம்மம் உண்டு அப்படிங்கிறது அதனால நிச்சயம் பண்ணமுன்னா அது போயிடு ஒன்று பிரம்ம இல்லை போயிரும் திடம் பண்ணாங்க ஏன் தினம் சுருதி மூலமாக குரு பிரமாணங்கள் கொண்டு செய்கிறார் சுருதி பிரமாணத்தை கொண்டு அதை ஏற்றுக்கணும் அப்புறம் விளங்கவில்லைங்கிறது அது பரோட்சியான பேர் சுருதி பெருமானம் அபரோட்சியானத்தினால போகும் இடபரோட்சம் வறுமையானால் திடமாக போகும் அதிரபரோட்சம்னா அதிடமாக தான் போகும் அதுக்கு அது ரெண்டு அப்போ போனதா என்ன லாபம் துக்கம் நிவரித்து ஆனந்த பிராப்தி அந்த சர்வதுக்கி பரமானந்த பிராப்தி இதே லாபம் பயன் அதை பற்றி இதுவரை சொல்லி முடிச்சார் ஆனால் இதுக்கு இதுக்கு பாட்டு கடைசியில் அது எப்படி ஆத்மான இலவச கூடும் அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்த பாட்டில் திஷ்டாந்தம் மூலமாக விளங்குறாள் இதன் பொருள் துரியநிலை அடைந்து அதன் பின் நான் பிரத்யேக் கபின்ன பிரம்ம சாட்சா்காரத்தை பெற்று அதன் பின் நான் கருத்தா நான் போர்த்திரு என்ன ஜீவ உருது துக்கம் கருமத்தை செய்பவன் நான் கர்மபலத்தை அனுபவிப்பவன் என்று கருதுகின்ற ஜீவத்தை அடிவ துக்கம் அகன்றிடுதல் அறியது எனும் அச்சோக நிவர்த்தி ஆகும் நீங்குவதிலே கீழ் மக்கள் அடைவதற்கு அறிதென்று கோரப்படுகின்ற அந்த சோக நிவர்த்தியாம் அதனால அபரோட்சியான வறுமையான துக்க நிவர்த்தி முழுமையாக போய் உண்டாகும் நிரங்க திருப்தி அங்கு சொன்ன தடையின் அர்த்தம் மே அங்கே சொன்னால் தடையில் தடையில்லாத திருப்தி ஏன்னா தொடர்ந்த திருப்தி தடையே கிடையாது யானைக்கு அங்குசம்னு சொல்லுவாங்க அப்படி கொக்கி மாறி இருக்கு அதான் யானைக்கு த யானை உடைய வேக தடைக்க பண்ணுறது மாட்டிடுவாங்க மாட்டா அந்த கொக்கி போய் போய் குத்துவோம் அந்த ஒரு காதல் இருக்கிற நரம் அந்த யானை அசந்து போயிருக்கும் அப்படி பயப்படு செயல்படாது அவ்வளோ வலிக்குமா இருக்கு அதை கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த காலத்தில் நடக்கம்பி பார்த்தாலே பயப்படுமா தீர்ப்பு மன அமைதி சந்தோஷம் செய்து அடைதல் உறும் பலன் அனைத்தும் கருவம் அனைத்தும் செய்து பெறுதற்குரிய பேரனை அடைந்தனும் என்று அமைதல் என்று சந்தோஷத்தை துன்பமற்றிருக்கும் தடையற்ற ஆனந்தமாகிய நிரங்குச திருப்தியாம் இருக்கும் இரண்டும் அபரோட்ச பலம் ஆகும் சோக நிவர்த்தி நிரம்சதிருப்தி என்னும் இரண்டும் அபரோச்சான பிரிவசனமாம் அறிவு குரு ஆன்மாவிற்கு சித்துவடிவாயுள்ள பிரத்யேக் ஆத்மாவிற்கு என்றும் தெரியும் அபரோட்சம் உள்ளது ஆதலின் எப்போதும் சர்வத்தையும் அறியும் தன்மையாகிய அபரோட்ச ஞானம் இருக்கின்றமையால் அவர்க்கு இங்கு அஞ்ஞானம் முதல் சேருதல் எவ்வாறு என்னில் இவ்வாண்மாவிற்கு இவ்வியாவகாரிக சத்தையின் கண் அஞ்ஞானம் முதலிய ஏழு அவஸ்தைகள் பொருந்துதல் எங்கனம் என்னில் அதாவது சுய பிரகாச சித்து வடிவாயுள்ள ஆன்மாவிற்கு எப்போதும் சர்வத்தையும் அறியும் தன்மை தன்மையாகிய அபரோச்சு இருக்கின்றன யார் அதுதான் சர்வசாட்சியும் சாட்சி சர்வசாட்சியும் சொல்றீங்க பஞ்சவாசத்தில் அறியும் வந்து சாட்சி பிரபஞ்சத்தை அறியும் போது அப்படிப்பட்ட நிலை இருக்கும் இதெல்லாம் எப்படி சேர்ந்தது அஞ்ஞானம் ஆபரணம் விட்சேபம் இதெல்லாம் எப்படி சேர்ந்தது அப்படின்னு கேரளி அது சேரும் முகம் அது திருஷ்டாந்த வகையில் கடந்து நதி பதின் மருதமே எண்ணு காலொருவன் அடைந்தரியாதிருத்தலேயான அவையிலை காணப்படான் என்னும் இரு பிராந்தி இடும்பு தருமாவதி உளவ நிறந்தான் என்னும் துக்கம் விட்சேபம் வேறு எல் மொழியால் கிடந்தது ஏறல் கிளந்தவனிலை என்றும் பகைத்தல் மருட்சம் பாட்டில் ஜீவ நதி ஏழு அவசியங்களும் திருஷ்டாந்தம் என்றார் பதிமர் நதி கடந்து தமை எண்ணுங்கள் பத்து புடர்கள் கூடி காணல் ஜல பெருக்குள்ள ஆற்றை கடந்து சென்று தங்களை எண்ணும் சமயத்தில் அவருள் இந்த சாமி கொஞ்சம் கானல் ஜலம்னு சொல்லுது தப்பு சொல்லிதான் சொன் நவபுரை கண்டு ஒருவன் ஒன்பது புருஷரை எண்ணி பார்த்து பத்தாம் தான் என அடைந்தும்